ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தத்தில் நாம் அன்னசூக்த பட்டனம்னு சொல்கிறோம் இந்த அன்னசூக்த பட்டனம்ங்கிறது எல்லா வேகத்திலையுமே சொல்லப்பட்டிருக்கு எல்லா ரிஷிகளுமே காண்பிச்சிருக்க அந்த அன்னசூக ரெண்டு விதமாக இருக்குது அப்படின்னு விஷ்ணு புராணம் காட்டுறது அதாவது வேதத்தில் சொல்ற பொழுது அன்னசூக்தம்னும் புராணத்தில் சொல்ற பொழுது பிதிருகீதா அப்படின்னு சொல்கிறது இந்த புராணத்தில் சொல்ற அன்னசூக பட்டனத்திற்கு என்ன பலன்னா ரெண்டு விதமான பலன் சொல்லப்பட்டிருக்கு நக்னத்துவ தோஷம் போகிறது பர்யுஷிதத்துவ தோஷம் போகிறது அப்படின்னு காட்டுறது அதாவது நக்னத்துவ தோஷம்னா என்ன மாதிரியான நக்னத்துவ தோஷங்கிறத போன உபன்யாசத்துலே பார்த்தோம் இந்த பரியுஷித்த தோஷம்னா என்ன அப்படின்னு சொல்கிற பொழுது நாம் ஒவ்வொருவரும் நாற்பது சம்ஸ்காரங்களே பண்ணணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்க சத்தாரிஷத் சம்ஸ்காராக நாற்பது சம்ஸ்காரங்களில் நடுவில் சப்த பாக்க யஜங்கள்னு வருது அந்த சப்த பாக்க யஜத்திலே ஆக்ரயணம் அப்படின்னு ஒரு அனுஷ்டானம் இது அக்னிஹோத்திரம் பண்ணுறவர்களுக்கும் உண்டு அவுபாசனம் பண்ணுறவர்களுக்கும் உண்டு அக்னிஹோத்திரம் பண்ணுறவர்கள் ஆக்ரயண இஷ்டின்னு பண்ணணும் அவுபாசனம் பண்ணுறவர்கள் ஆக்ரயண ஸ்தாலி பாக்கம்னு பண்ணணும் இதை பண்ணணும்னா ஷரதுருத்துவில் பண்ணணும் ஷரதுருத்துன ஐப்பசி கார்த்திகை மா மாதங்களில் செய்யணும் சரதருத்து பிறந்த உடனே இந்த ஸ்தாலி பாக்கத்தை பண்ணணும் இந்த ஸ்தாலி பாக்கம் எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா நாம் அரிசி முதற்கொண்டு தானியங்கள்லாம் வாங்குகிறோம் இந்த தானியங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை சாகுபடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இது தினப்படி சாகுபடி பண்ணி எடுத்துக்கக்கூடிய வஸ்தும் இல்லை இது ஒரு வருஷத்திற்கு நாம் சேமித்து வச்சுக்கிறோம் அவ்வளவு தானியங்களையும் அரிசி முதற் கொண்ட தானியங்கள் பருப்புகள் கடுகு மிளகு எள் இவைகள்லாம் ஒரு வருஷத்துக்கு வாங்கி வச்சுக்கிறது அதிலிருந்து நாம் எடுத்து எடுத்து தினமும் உபயோகப்படுத்திக்கிறோம் நாம் உபயோகப்படுத்தினது போக மீதி இருக்கே அது பழையதாக போய்டுறது ஏன்னு நாம் அதிலிருந்து எடுத்து உபயோகப்படுத்தின்னு அந்த தோஷம் போகிறதுக்காகத்தான் இந்த ஆக்ரயண ஸ்தாலியை பார்க்கம்னு ரிஷிகள் வச்சுருக்கா அதாவது குருவை சாகுபடி ஆன பிறகு அறுவடை ஆகி அந்த நெல் வந்த உடனே அந்த நெல்லை இடித்து அதிலிருந்து அரிசி எடுத்து வச்சுண்டு இந்த ஆக்ரயணுங்கிற அனுஷ்டானத்தை பண்ணணும் எதற்காகன்னா இந்த ஆக்ரயண அனுஷ்டானம் பண்ணிட்டால் நம்மள்கிட்ட உள்ள தானியங்கள் அவ்வளவும் சுத்தி ஆகிடுறது புதுசாக ஆகிடுறது பித்தக்களுக்கு உபயோகப்படுத்தும்படியாக ஆயிடுறது அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிக்கிற இது விஷயமாக விஷ்ணு புராணம் சொல்கிற பொழுது அகிருதாகிரயணம் யச்ச தானிய ஜாத்தம் நரேஸ்வரா கஜமாஷான் அனூம்ஸ்வ சாத்தேஷு விசர்ஜயேத் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆக்ரேண ஸ்தாலீபாக்கம்ங்கிறதோ ஆக்ரேண இஷ்டிங்கிறதோ ஒவ்வொருத்தரும் செய்யணும் அகிதாக்னிகளாக இருந்தால் அந்த ஆக்ரேண இஷ்டியை பண்ணணும் விவாகம் பண்ணிண்டவனாக இருந்தால் அவுபாசனத்தில் இந்த ஆக்ரேண ஸ்தாலீபாக்கம் பண்ணணும் இந்த ஆக்ரயண ஸ்தாலீபாக்கம் யார் பண்ணாமல் தானியங்களை வச்சிருக்காளோ அவனிடத்திலிருந்து அந்த தானியங்களை எடுத்து ஸ்ராத்திற்கு சமைக்காதே அப்படின்னு சூத்த பௌராணிக்கர் சொல்கிறார் அந்த தானியத்தை எடுத்து வச்சுன்னு சமைச்சுட்டால் அது பரியுஷிதம்னு பெயர் அதை ஸ்ராத்தேஷுச்ச விசர்ஜையே அதை எடுத்து ஓரமாக வச்சிடணும் ஏன்னா ஆக்ரயண ஸ்தாலி பாக்கம் பண்ணலன்னா அவ்வளவும் பழையதாக போயிடுறது அவ்வளவு தானியங்களையும் புதுப்பிக்கிறதுக்காகத்தான் இந்த ஆக்ரயண ஸ்தாலி பாக்கங்கிறது இந்த ஆக்ரயண ஸ்தாலியை பார்க்கம் பண்ணாமல் நம்மள்கிட்ட உள்ள தானியங்களை வச்சுண்டு இந்த ஸ்ராத்திற்கு சமைச்சிருந்தால் அது பரியுஷிதத்துவ தோஷம் ஏற்படுறது இந்த பரியூஷிதத்துவ தோஷம் நமக்கு தெரியாமல் ஏற்பட்டிருந்தால் அந்த தோஷம் போகிறதுக்காகத்தான் இந்த பௌராணிக்கமான அன்னசூக்த பட்டணம் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்கிறது அகிருதாகிரயணம் எச்சா தானிய ஜாதம் நரேஸ்வரா கஜமாஷான் அனூம்ஸ் இவ சிராத்தேஷுச்ச விசர்ஜயேத் அரிசி மாத்திரம்தான் அங்கே ஸ்தாலிய பாக்கத்தில் உபயோகப்படுத்துகிறோம் ஆக்ரயணத்தில் அரிசியை மாத்திரம் உபயோகப்படுத்தினாலே அத்தனை தானியங்களையும் வச்சுன்னு உபயோகப்படுத்தின பலன் கிடைக்கிறது அப்படி ஆக்ரயணம் பண்ணலைன்னா அவன் வீட்டிலிருந்து கஜமாஷான் கஜமாஷம்னா உளுந்துன்னு அர்த்தம் வடக்கீன்னு அரைக்கிறோமே இந்த உளுந்து அணுமுன்னா சின்ன சின்ன தானியங்கள் கடுகு மிளகு எள்ளு இவைகள்லாம் இது மாதிரி தானியங்கள்லாம் சிராத்திற்கு எடுத்துக்கப்படாது அது தெரியாமல் நாம் எடுத்துனுட்டால் அது பரியுஷித்த தோஷத்தை அடையிறது அந்த தோஷம் போகிறதுக்காகத்தான் இந்த பௌராணிக்கமான அன்னசூக்த பட்டனம் இதை அவசியம் சொல்லணும் அப்படின்னு விஷ்ணு புராணம் காட்டுறது அதையினாலே தான் இன்றைக்கும் சில ஸ்ராத்த சம்பிரதாயங்களில் இந்த பௌராணிக்கமான அன்னசூக்தத்தையும் சொல்கிறதுன்னு அனுஷ்டானத்திலே இருக்குது ஏன்னா பலனில் ரெண்டு ரெண்டு அன்னசூக்தத்திற்கும் பலனில் வித்தியாசம் வர்றதுனால ரெண்டையுமே சொல்லணும் அப்படின்னு வச்சுட்டு சில சிரார்த்த சம்பிரதாயங்கள்லே இன்றைக்கும் சொல்கிறேன் இதற்கு பிதர்கீதான்னு இந்த அன்னசூக்தம் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா மத்ஸ்ய புராணம் மத்ஸ்யபுராணத்தில் இந்த பிதிருகீதான் இந்த அன்னசுக்தத்தை சொல்லிட்டு அதற்கு பலன் சொல்கிற பொழுது ய இதம் பித்திருமாஹாத்மியம் பிரம்மதத்த்ஜா ட்விஜேபியா சாவயே தியோவா ஸ்ருணோத்ய படேத்துவ கல்பகோட்டிசம் சாகரம் பிரம்மலோகே மஹீயத்தை அப்படின்னு காட்டுறது யார் இந்த பித்திருமாத்மியத்தை சொல்கிற பித்திருகீதையை சொல்கிறானோ அந்த பிராமணர்கள் கேட்கும்படியாக சொல்றானோ அவனிடத்திலே உள்ள வஸ்துக்கள் அவ்வளவும் சுத்தியாரது பரியுஷிதத்துவ தோஷம் போறது கல்பக்கோட்டி சதம் சாக்ரம் பிரம்மலோகே மஹீயதே அவனுடைய பிதர்கள் கல்பக்கோட்டி சதம் பகு வருஷ காலம் பிரம்மலோகத்திலே வாசம் பண்றா அவர்களுக்கு திரும்பவும் இந்த சம்சாரங்கிற துக்கம் ஏற்படாது அப்படின்னு அதற்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு இது மத்ஸ்யாணம் நமக்கு இந்த அன்னசூக்தத்தை காட்டுறது இந்த அன்னசூக்தம் ஒரு பெரிய சரித்திரத்தை சுருக்கமாக சொல்லி காட்டுறது ஒரு பெரிய சரித்திரம் அந்த சரித்திரத்தினுடைய சுருக்கமாக இந்த அன்னசூக்தம் அமைஞ்சிருக்கு மத்ஸ்யராணத்திலே இருக்குது இந்த அன்னசூக்த படனம் எப்படி ஆரம்பமாகிறது அதற்கு என்ன சரித்திரம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லேயே பார்ப்போம்